நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நாட்டுப்புற கதைய சொல்ல போறேன் ஒரு ஊர்ல மூணு திருடங்க இருந்தாங்க அந்த மூணு திருடங்களும் சேர்ந்து ஒரு வீட்டுல புகுந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டாங்க இரவு முழுக்க விழிச்சிருந்து மூணு பேரும் கொள்ளையடிச்சதுல மூணு பேருக்கும் ரொம்ப சோர்வா இருந்தது அதனால ஒரு மரத்தடியில படுத்து நல்லா தூங்கிட்டாங்க தூங்கி எழுந்த பிறகுதான் அவங்களுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சது மூணு பேரும் சேர்ந்து இப்ப சாப்பிட்டே ஆகணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அப்ப அந்த மூணு பேர்ல ஒருத்தன் பேரு சுப்பராயன் அவனை கூப்பிட்டு சுப்ராயா நீ போய் உணவு வாங்கிட்டு வா நீ வர்ற வரைக்கும் உனக்காக நாங்கள் ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்டு நம்ம கொள்ளையடிச்சிட்டு வந்த இந்த பொருட்களை ஆளுக்கு பதியா பிரிச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த சுப்பராயனும் சரின்னு சொல்லி அந்த கொள்ளையடிச்சுட்டு வந்த பொருட்கள்ல கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் உணவு வாங்கிட்டு திரும்ப வந்தான் வரும்போது அவனோட குறுக்கு புத்தி வேலை செய்ய இந்த மூணு பேரு கூட பங்கு போட்டு நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அதனால நாமளே மொத்தத்தை எடுத்துக்கிட்டா என்ன அவங்க கொண்டு யோசிச்சு அந்த உணவு பொட்டலத்துல விஷத்தை கலந்துட்டான் விஷம் கலந்த ரெண்டு பேரும் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அவன் எப்படா வருவான் அவனை வந்து நம்ம கொன்னுட்டு நம்ம ரெண்டு பேரும் பங்க பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இவன் உணவு பொட்டலத்தை எடுத்துட்டாங்க வந்ததும் ரெண்டு பேரும் அவன் மேல பாய்ந்து அவனை அடி அடினு அடிச்சு அவனையும் கொண்ணுட்டாங்க கொன்னுட்டு இப்ப ஒருத்தன் இறந்துட்டான் மீதா இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நாமளே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆறாமரை உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்து இருக்கிறது அவங்களுக்கு தெரியல சாப்பிட்டு முடிச்சதும் ரெண்டு பேரும் விஷம் தலைக்கேறி அங்கே துடி செத்து போயிட்டாங்க மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா செத்து கிடக்க அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருட்கள் அமைதியா ஒரு பையில அந்த மரத்தடியில இருந்தது அந்த மரத்துல இருந்த குரங்குகள் மெதுவா இறங்கி வந்தது அந்த பையில ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்குமா அப்படின்னு பிரிச்சு பார்த்த குரங்குகள் அதுல வெறும் காசுகள் இருந்ததை பார்த்து ஏமாந்து போய் அந்த காசுகளை அள்ளி எரிய ஆரம்பிச்சது ஆள் நடமாட்டம் அந்த அத்துவான காட்டுல குரங்குகள் அள்ளி எரிஞ்ச தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் எங்கே பார்த்தாலும் இறஞ்சி கிடந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் அந்த மரத்திலிருந்து உதிர்ந்து விழுந்த இலைகள் எல்லாம் அந்த காசுகளை மறைச்சிருக்கும் அப்புறம் மழை பெஞ்ச பிறகு காசுகள் மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிருக்கும் என்னைக்காவது யாராவது அங்கே வந்து தேடும்போது அவங்களுக்கு அது வந்து புதையலா கிடைச்சிருக்கும் இது மாதிரிதான் இன்னைக்கு பல இடத்துல புதையல்கள் கிடைக்குது இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவலும் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் பழங்காலத்துல கொள்ளையர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டுல புகுந்து கொள்ளையடிச்சுகிட்டு அதை எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்திக்கிட்டு கடல் மூலமா பயணம் பண்ணு ஆள் நடமாட்டமே இல்லாத தீவுல போய் ஒளிஞ்சிக்குவாங்க இப்படி திருடர்கள் பணத்தை எடுத்துட்டு போகும்போது விலை உயர்ந்த பொருட்கள் நவரத்தன கற்கள் வைர இன்னும் பணம் தங்க காசுகள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அரசர்கள் துரத்தி அவங்களை சண்டைக்கு போவாங்க அப்ப போர்ல கப்பல்கள் மூழ்கிடும் கப்பல்களோட சேர்ந்து கொள்ளையடிச்ச பொருட்களும் மூழ்கிடும் இன்னும் பல இடங்கள்ல பல தீவுகள்ல ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகள்ல கொள்ளையர்கள் பதுக்கி வச்ச பொக்கிஷங்கள் பல இடத்துல பதுங்கி இருக்கிறதா சொல்றாங்க இன்னைக்கு ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்துல மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடியதை விட அதிகமான சொத்துக்கள் இந்த மாதிரி கடலுக்கு அடியிலையும் ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகள்லயும் புதஞ்சு கிடக்கிறதா சொல்றாங்க எவ்வளவு சுவாரஸ்யமான தகவல் இல்லையா சரி குழந்தைகளே இப்போ அந்த திருடர்களோட கதைக்கு வருவோம் இந்த திருடர்கள் மூன்று பேரும் திருடர்கள்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு நியாயம் இருந்திருக்கணும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருந்திருந்தா கூட மூன்று பேரும் செத்து மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர புரிதல் இல்லை மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அதனாலதான் யாருக்குமே பயன்படாம அவங்க கொண்டு வந்த காசை வீணாக்கினது மட்டும் அவங்களோட உயிரையும் விட்டுட்டாங்க நாம ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் நாம எந்த காரியத்துல இறங்கினாலும் நம்மோட சேர்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு உண்மையா நடந்துக்கிறனும் அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது சரி குழந்தைகளே இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்று கணக்கான கதைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி கேட்கறது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் பாட் பீன் பி ஓடி பிஇஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓ எக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் செஞ்சு அதுல இருந்து தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களாலையும் தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்